அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை நலத்தில் இது முதல் குறட்பா, இதற்கான முகவரையை நாம் முன்பு பார்த்தோம் மனைத்தக்க மனைத்தக்கன்ன மனைக்குத் தகுந்த வீட்டுக்கு தகுந்த குடும்பத்துக்கு தகுந்த இப்படிலாம் அர்த்தம் அந்த குடும்பத்தில் வீட்டில் இருந்து கடைப்பிடிக்கக்கூடிய அற அதாவது நாம் ஒரு இடத்துக்குள்ளே இருக்கோம் ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தர்மத்தை அனுஷ்டானம் வேண்டும் தர்மத்தை அற கடைப்பிடிக்கிறோம் மனம் போன போக்கில் வாழாமல் தர்மப்படி வாழ்கிறோம் ஆக வீட்டிலருந்து கடைப்பிடிக்கக்கூடிய அறத்திற்கு உரிய அப்படின்னு அர்த்தம் மனைக்கு தகுந்த வீட்டிற்கு தகுந்த குடும்பத்திற்கு தகுந்தன்னு புரிஞ்சுக்கணும் மாண்பு மாண்புனா என்ன அர்த்தம்னா நல்ல மாண்புனா பெருமை சிறப்பு அதெல்லாம் இருக்கணும் நல்ல குணங்கள்னு அர்த்தம் அங்கே நற்பண்புகள் நற்செயல்கள் மனசுக்குள்ள நல்ல சத்குணங்கள் நல்ல பேச்சு நல்ல செயல்கள் இதெல்லாம் சாஸ்திரத்தில் உயர்ந்ததாக பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் உடையள் ஆகி மனைக்கு தகுந்த மாண்புடையள் ஆகி உடையள்ன்னு சொன்னால் உடையவள் ஆக அதெல்லாம் அவளுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் சொத்தாக இருக்கணும் சுவாவமாக இருக்கணும்னு அர்த்தம் சிறு அதெல்லாம் பழகிண்டு வரணும் ஆக குடும்பத்திலேருந்து கடைப்பிடிக்க வேண்டிய தர்மத்துக்கு உரிய தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கிறது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் மூலமாக தான் தர்மத்தை கடைபிடிக்கணும் திருவள்ளூர் முதலே சொன்னார் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எவ்வளவு முடியுமோ புண்ணியம் பண்ணு எதுனாலே எல்லாம் புண்ணியம் பண்ண முடியுமோ அப்படி புண்ணியம் பண்ணுன்னு அது மாத்திரமில்லை அப்படி தன்னை வந்து தர்மத்தில் நிலைநிறுத்திக்கணும் அது மாத்திரமில்லை தற்கொண்டான் தன்னை கொண்டவன் அதாவது பெண்ணை கொண்டவன் கணவன் அர்த்தம் தற்கொண்டான் தன்னை அறநறிப்படி கை கொண்டவனுடைய தன்னை தாங்குபவனுடைய பர்த்தான் பேர் தன்னை கொண்டவன் வளர்த்தக்காள் வளர்த்தக்கால்னா அவனுடைய வருமானத்துக்கு தகுந்த வருவாய்க்கு தகுந்த வாழ்க்கை துணை பெண்ணானவள் இப்படி இருக்கணும் வாழ்க்கைக்கு துணையாக இருக்க வேண்டும் அறநெனப்பட்ட இல்வாழ்க்கைக்கு சிறந்த துணை புரிய வேண்டும் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன குடும்பத்துக்கு தகுந்த குணநலன்களோடு இருந்து கணவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கொள்கிறவள் தான் நல்ல சிறந்த துணையாக அந்த ஆணுக்கு கணவனுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை என்று கருதப்படுவாள் அப்படிங்கிறது கருத்து வடிவேல் செட்டியாருங்கிற பெரியவர் என்ன சொல்லுகிறார் இந்த நற்குணங்கள்னா என்னென்னா துறவிகளை உபச்சாரம் பண்ணுறது அப்புறம் விருந்தினர்களை சாப்பிட வைக்கிறது உன்பித்தல் வறியவரிடத்தில் அருளுடைமை அருளுடைமைனா இறக்க குணத்தை காட்டுறது ஏழையாக இருக்கிறவங்க இடத்துல இறக்க குணத்தை காட்டுறது விருந்துக்கு வந்திருக்கிறவங்கள சந்தோஷமாக பரிமாறி அவர்களை உணவை உண்ணும்படி செய்கிறது துறவிகளையும் மரியாதை பண்ணுறது உபச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் நற்குணங்கள்ங்கிற நற்செயல்கள்னால் என்ன அர்த்தம்னா இல்வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள்கள் அறிந்து குடும்பத்துக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ அதெல்லாம் அறிஞ்சு அதை காப்பாற்றி வைக்கிறது உணவு எல்லாம் நல்ல சுவைபடச் சமைக்கக்கூடிய சாமர்த்தியம் தொழில் வல்லமை உலகத்தினுடைய சுவாவம் அறிஞ்சு யாராருக்கு எப்படிப்படி மரியாதை செய்யணுமோ அப்படி செய்கிறது இதெல்லாம் மனுஸ்மிருதியிலெல்லாம் பார்க்குறோம் எப்படிலாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஸ்திரீ தர்மங்கள்லாம் பார்க்குறோம் நாம் ஆக வருவாய்க்கு தகுந்த வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொருளோட முதல தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி செலவு செய்கிறது அதாவது வருவாய்க்கு தகுந்தபடி வாழ்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உணவு உடை வாழ்க்கை இதெல்லாம் நடத்திக்கிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஒரு ஒரே ஆசிரியர் சொல்கிறார் முதல் கெடாமல் பார்த்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அழிச்சிடக்கூடாது கணவனே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பொண்ணின்னு இருக்கான்னு வச்சுப்போம் அதில் இருக்கிறது எடு அதை எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வ வருமான வருத்தம் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆக இந்த இரண்டு நன்மைகளும் சிறந்தன நற்குண நற்செய்கை உடையவளாய் தனது கணவனினுடைய வரவுக்கு தகுந்தவாறு செலவு செய்பவள் இல்வாழ்க்கைக்கு துணையாவாள் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணைன்னா இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது ஒப்பிட்டு பார்த்து அவங்க வீட்டில் எப்படி இருக்குது இவங்க வீட்டில் எப்படி இருக்குது நம்ம வீட்டில் இப்படி இல்லையே அப்படின்னு துக்கப்படக்கூடாது நமக்கு என்ன வருமான விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறோமே அது மாதிரி அதில் திருப்தி அடைய தெரியணுங்கிறார் மனைவியானவள் அதில் கணவனுடைய வரவுக்கு தகுந்தபடி செலவு செய்து வளத்தக்காள்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கறது அளவுக்கு மீறி செலவு செய்யாமனு அர்த்தம் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை